சிவசம்மியம் அமாச்சாரிய வந்தேபரம் பயன் மாண சுஸ்ோத்திரமோ பலமிந்திரிச்சம்ம உபனம் மாஹம் நாம்மரா அனராக்கணமரா மே அ தாத்மேய உபனி சந்தோஷாரி வோ गुरुभ्यो भ्यो नम गुरु हरी अपनिष्क नम्को संसार नास्ति ब्रह्म प्राप्ति मोक्ष प्राप्ति ही. இதுதான் இந்த உபனிஷத்துக்கு முன்னாடி தடவை நம்ம நெல் கவனி செல் கவனி செல்பிக் பார்த்திருப்பீங்க நீங்க மொத்த இந்த ஜெர்னியில ஜீவத்து ஜீவத்துவம் டு பிரம்மத்துவத்துக்கு போறதுக்கான ஜர்னி இருக்கே ஆன்மீக பயணம் இதுக்கு வந்து ஸ்டேஷன் என்ன லிமிட் ஸ்டாப் சர்வீஸ் அந்த மாதிரி என் மொத்தம் இருக்கு அஞ்சு ஸ்டாப் கடந்துட்டீங்கன்னா நீங்க இந்த ஜெர்னி ஓவர் என்ன அஞ்சு ஜெர்னி அப்படின்னா நம்பர் ஒன் கர்மயோகம் சாதனை முதல் ஸ்டேஷன் என்ன கர்மயோக சாதனை செகண்ட் வந்து உபாசனா சாதனை உபாசனா மெடிடேஷன் அண்டு தேர்டு சிரவணம் போர்த்து மனநம் பிப்த் நிதித்தியாசனம் ரொம்ப சிம்பிள் கஷ்டமா இருக்கிறது அஞ்சு வார்த்தை கஷ்டமா இருக்கிறது கர்மயோகம் டு உபாசனா உபாசனா டுவணம் சிரவணம் டு மனநம் மனநம் டு நிதித்தியாசனம் முடிச்சுட்டா முடிஞ்சு அது இன்னும் சுருக்கமா நீங்க தெரிஞ்சுங்க கர்மா அண்ட் கர்மத்தில் வந்து கர்மயோகம் உபாசனா கர்மத்தில் வந்துரும் ஞானத்தில் வந்து சிரவண மனநிதி ஆசனம் வந்துடும் மொத்தமே ரெண்டு விஷயம் தான் கர்மா அண்ட் ஜம் இந்த ரெண்டு விஷயத்தை முடிச்சுட்டா இவர் கம்ப்ளீட் போவர் இது சாதன இது போறதுக்கு இவர் எந்த இதுல இந்த காலேஜ் இந்த விஷயத்துக்கு இந்தெந்திபிகேஷன் முக்கியம் சொல்லுவா இல்லையா அதிகாரித்வம் அதிகாரித்துவம் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் உள்ள அதிகாரித்துவம் யார் யாரு அதை பார்க்க போறோம் எிஜிபிள் இது அப்படின்னா மூணு டைப் ஆஃப் அதிகாரி இருக்காங்க மூணு டைப்ல இவர் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் யாரு ஸ்டூடெண்ட் ஒண்ணு வந்து உத்தம அதிகாரி ரெண்டு வந்து மத்தியமிகாரி மூணு வந்து மந்த அதிகாரி மூணு அதிகாரி இருக்கிறது ஓகே இதுல வந்து மந்த அதிகாரி வந்து கர்மயோக சாதனை ஓகே மத்தியம அதிகாரி வந்து உபாசனா கர்மயோகம் டு உபாசன ஓகே கொஞ்ச நேரம் உட்காந்து இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் கண்ண முடி உட்காரணும் டெய்லி நாற்பது நிமிஷம் கண்ணு மூடி உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா ஓகே பாஸ் ஓவர் ஏன் ட்ரை பண்ணி பாரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாரு ஒரு நாற்பது நிமிஷம் கண்ண முடி உட்கார முடியறதான்னு பாரு ஒரு இடத்துல அந்த இது இருக்குல்ல தாவா கீழே வந்து மரக்கட்டெல்லாம் போட்டு எரிச்சு அது மேலே உட்கார வச்சா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் யூ ட்ரை பண்ணி பாரு ட்ரை நாட் ஒன் டே ஒன் வீக் கண்ணு மூடி இப்படி உட்காரணும் நாற்பது நிமிஷம் அதுக்குள்ள பத்து ரூபா கண்ணு தந்துடும் வெறும் டிஃபிகல்ட் எப்படி அதெல்லாம் ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லை வேறு சிம்பிள் நாற்பது நிமிஷம் சும்மா கண்ணு முடிவு உட்காருது என்ன கஷ்டம் என்ன ரொம்ப சிம்பிள் அதுக்கு இமாலய இருக்க கையிலாயா அதையே மூணு தடவை சுத்திட்டு வந்துடலாம் உபாசனா அப்போ செகண்ட் அதிகாரி மத்தியம் அதிகாரி இந்த பைனல் இந்த என்ன சொல்றது அவனுக்கு அந்த கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் வாங்குறேன் அவன் வந்து இட்ஸ் கிரேட் பர்சன் இல்லையா உத்தம அதிகாரி டைரெக்டா சிரவண மன்னன நிதித்தியாசனம் ஓகே நாங்களும் கூட அப்படிதானே வந்திருக்கோம் சிரவண மன்னன நிதித்தியாசனம் வந்திருக்கோம் ஒருத்தர் போன் பண்ணி சுவாமி நான் வந்து இப்ப நிதித்தியாசனத்துக்கு வந்துட்டேன் சுவாமி அப்படின்னா வந்துட்டேலாம் அப்புறம் அந்த பிரச்சனை என்னாச்சு அதுதான் தீரவே மாட்டது பாருங்களேன் சரி வந்துட்டே நிதித்தியாசனம் வந்துட்டும் புரிஞ்சுட்டு அதை சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த கேள்வி கேட்கிறேன் சொல்றாரு நீங்கள் சொல்றதெல்லாம் புரியுது ஆத்மா தானே அது ஒன்றும் புரியாமல் இல்லை ஆனால் கூட ஒய்ஃபோட அந்த சைடில் இருக்க ரிலேஷன் ஒரு ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் சுவாமி புரிஞ்சுதுல ஆத்மா புரிஞ்சுதுல சரி புரிஞ்சுத்து எனக்கு புரிஞ்சுத்து ஓகே அப்போ வந்து இந்த கேன உபநிஷத்தை வந்து ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிறது ஓகே நம்ம வந்து இப்போ முன்னுரைக்கு முதல்ல சும்மா இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் சும்மா இன்ட்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் ஒரு முன்னுரையாக பார்த்தோம் அந்த முன்னரையில் வந்து கர்மா காண்டமும் ஞான காண்டமும் அனலைசிஸ் பண்ணோம் தேர்டு முன்னுரை வந்து எப்படி பார்த்தோம் அந்த உபனிஷத்துடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ இப்ப வந்து கேனோ உபனிஷத்துக்கு வரும் அது வந்து சாமவேதத்தை சேர்ந்தது இதுக்கு வந்து இந்த உபனிஷத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சங்கரர் ஆதிசங்கர் வந்து ரெண்டு கமெண்ட்ரி கொடுத்துருக்காரு ரெண்டு கமெண்ட்ரி கொடுத்துருக்காரு அதுவே ஸ்பெஷல் நம்பர் ஒன் வந்து பதபாஷ்யம் இன்னொன்னு வாக்கிய பாஷ்யம் வாக்கிய பாஷ் பண்ணுவார் ஒவ்வொரு லெட்டர் எடுத்து கமெண்ட் முழு வாக்கியத்துக்கும் பொருள் சாமவேதத்தை சேர்ந்தது இது எப்படிப்பட்டது பிராமணோ உபனிஷத் இதுக்கு பேரு பிராமணோ உபனிஷத்து முண்டக்கம் வந்து மந்திரோ உபனிஷத்து லெவல் இருக்கும் முண்டக்க உபனிஷத்து இது வந்து இருக்கிறது சாமவிதத்துக்குரிய தலவார தல தளவகார தளவக்கார பிராமணத்துடைய ஒன்பதாவது அத்தியாயம் ஓகே தலவகார பிராமணம் பிராமணத்து ஒன்பதாவது அத்தியாயம் அதனால இந்த உபனிஷத்துக்கு பேரு தலவக்கார உபநிஷத்து இன்னொரு பேரு ஓகே இதுல என்ன இருக்கிறது உள்ள நாலு விதமான போர்ஷன் இருக்கு நாலு அத்தியாயமா பிரிக்கிறோம் நாலு அத்தியாயம் பிரதம கண்ட தித்திய கண்ட திருத்திய கண்ட சதுர்த்த கண்ட இதுல கண்ட கண்ட கண்டம் அகண்டம் அப்ப அகண்ட கேனோ உபனிஷத்தில் கண்ட கண்டமா பிரிச்சிருக்கிறது கண்ட கண்ட வார்த்தையை பேசாத பேசாதுன்னு அர்த்தம் இந்த பிரதம கண்ட ஒன்பது மந்திரம் கொண்டது ஓகே தித்திய வந்து ஐந்து மந்திரம் இருக்கிறது திருத்திய கண்டில் பன்னிரெண்டு மந்திரம் இருக்கிறது சதுர்த்த கண்டில் ஒன்பது மந்திரக்கு முப்பத்தஞ்சு மந்திரம் கொண்டது சிறிய உபநிஷத்து ஆனால் இது சில்லி மிளகா என்ன இது மிளகா இருக்கும் சில்லி இது சின்ன மிளகான்னு சொல்லுவாங்களே வாயில வச்சுன்னா அவளைதான் ஒரு நாளைக்கு முழுக்க காரம் இருக்கும் அப்படிப்பட்ட காரம் உள்ள காரசாரம் உள்ளது இந்த கேண உபனிஷத்து எப்படி இருக்குது காரசாரம் உண்டது அவ்வை பிராட்டி பெரிய ஞானி அவ சொல்றா ஏ கெட்டத கேணத்தில் தேடு அப்படின்னு சொல்லுவா கெட்ட கேத்தில் தேடு அப்படி சொல்ல தேடு உபனிஷ விசாரம் பண்ணினா இந்த ஒரு உபநிஷத்தை போற நீ தேர்றதுக்கு ஒரு உபனிஷத்தை போறோம் உபனிஷத்தின் தலைப்புல கேனு வரதுனால இது உபனிஷத் ஓகே ஈசாவாசி மிதகம் அப்படி வந்ததுனால அது ஈசாவாசி உபனிஷத்து அப்ப முண்டக உபநிஷத்து வந்தது முண்டகம் அப்படி வந்தது முண்டனம் ஒருச்சுவல்ஸ் இருக்கிறது தலையில வச்சுட்டு பண்ணது முண்டனம் அந்த ரிச்சுவல்ஸ் பண்றதுனால அந்த முண்டக்க உபநிஷத்து இந்த உபநிஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஈசாவாசிய மாதிரி சின்னது அது போல பேரும் அதே போல இருக்கு என்ன யாரால் எவராள் அப்படி கேள்வியோட ஆரம்பிக்கிறது எதனால் அப்படி சொல்றது கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு இந்த உபநிஷத்து ஆரம்பிக்கிறது அதனால இது கேனோ உபநிஷத்து வருது டயலாக் ஃபார்ம்ல இருக்கிறது ஓகே ஒருத்தர் பேசி ஒருத்தர் சொல்றது அந்த மாதிரி இருக்கிறது கேனோ உபநிஷத்து நமக்கு வந்து இந்த பிரம்மத்தை பத்தி முழு டீடைல்ஸ் ஒரு பிரம்ம ஐக்கியத்தை பத்தி சொல்றது ஜீவாத்மா பிரம்ம ஐக்கியத்தை பியூட்டிஃபுல்லா சொல்றது இந்த உபநிஷத்து ஓகே முதல்ல ஷார்ட்ல அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அந்த பிரம்மத்தை சொல்லி அந்த பிரம்மத்துக்கு வேறாக நீ இல்லைன்னு சொல்லி அந்த பிரம்மத்துக்கு தவிர வேற தெய்வங்கள் கும்பிடுறது கும்பிடுறது தெய்வம் இல்லை அப்படி சொல்லி முடிக்கிறது முதல் அத்தியாயத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் இந்த ஸ்துதி ஞானஸ்துதியை பத்தி பேசறது அது எப்படிப்பட்ட ஞானம் நாட்டு ஆட்னரி ஞானம் இது பரம்பரை பரம்பரையா வந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்லாம் சொல்லி அந்த பிரம்மத்தினுடைய சிறப்பெல்லாம் சொல்லி அந்த பிரம்மம் நீ சொல்லி இது வந்து உத்தம அதிகாரிகளுக்கு பிரதம கண்ட அண்டு துத்திய கண்ட உத்தம அதிகாரிகளுக்கு திருத்திய கண்ட வந்து ஒரு அழகான கதை வருது ஓகே அந்த கண்ட கதையில வந்து வந்து மத்தியமாதிகாரி யார் மத்தியமதிகாரி அர்ஜுனுடைய தோப்பனார் இந்திரன் இந்திரன் அக்னி வாயு இவங்க எல்லாம் வந்து மத்தியமதிகாரி என்ன புரிஞ்சுக்கோங்க இந்த தேவலோகத்துக்கெல்லாம் தலைவன் இருக்காங்களே தேவேந்திரன் அவன் வந்து மத்தியமதிகாரி ஓகே அப்போ மத்திய அதிகாரி மத்திய அதிகாரி மந்த் மந்த அதிகாரி அவங்களுக்கு பத்தி அவங்களையும் பேசி இந்த உபநிஷத்து முடிக்கிறது கடைசியில் வந்து சில வேல்யூஸ் எல்லாம் சொல்றது உபாசனை சொல்லி அப்புறம் சில வேல்யூஸ் சொல்லி முடிக்கிறது இந்த உபநிஷத்து இதுதான் இந்த உபனிஷத்தோட ஸ்ட்ரக்சர் ஓகே முதல்ல வந்து ஞானத்தை புரிஞ்சு கொடுத்துருது போறோம் கேள்வி செகண்ட் ஆன்சர் போறோம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணி அந்த சொன்னதே கதை ரூபத்தில் சரி இந்த உபநிஷத்து படிக்கிறதுக்கு நமக்கு வந்து சாந்தி பாட்டு எவ்ரி உபநிஷத்தை வந்து சாந்தி பாட்டோடு அமைக்கணும் பாட்டு என்ன என்னது பாட்டு பாட்டு இது அப்படின்னா ரிப்பீட்டேஷன் சாண்டிங் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றது சாண்டிங் பண்றது ஒரு விஷயத்துக்கும் பிரேயர் இம்பார்டன்டா இருக்கிறது பிரார்த்தனை முக்கியமா இருக்கிறது ஏன்னா நம்மள நம்ம விஷயத்திலேயே இது வந்து அடைஞ்சிட முடியாத போல இருக்கிறது அதனால் பிரார்த்தனை முக்கியம் எதுக்கு இந்த பிரார்த்தனை அப்படின்னா இந்த ஆன்மீக நோக்கம் நான் சரியான திசையை தேர்ந்தெடுக்கணும் அந்த திசையில தொடர்ந்து செல்லணும் தொடர்ந்து செல்றது மாத்திரம் கிடையாது கம்ப்ளீட் பண்ணணும் நான் பிரேயர் பண்ணணும் ஓகே அதனால பிரார்த்தனை அப்புறம் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு காமன் பிரார்த்தனை ஓகே இந்த சாமவேதத்துக்கு வந்து காமன் பிரார்த்தனை எல்லா சாம வேதத்துக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் ஆப்யாயந்த் மமாங்கானி அந்த புக்குல வந்து இன்னொரு இது போட்டிருப்பா பிரேயர் சாந்தி பாட்டுன்னு அது கிடையாது அந்த புஸ்தகத்துல முன்னாடி போட இருக்கும் இதுதான் சாந்தோக்கி உபநிஷத்துக்கும் இதுதான் இந்த ஆப்பியாயந்த் தான் சரி அப்ப வந்து நமக்கு வந்து இது நமக்கு வரணும் அதுக்கப்புறம் என்ன மூன்று விதமான அப்டிரகல்ஸ் நமக்கு இருக்கிறது ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் ஆதி சோ ஆத்தியாத்மிகம் இந்த மூணு இடத்துல இருந்து நம்மளை சரி பண்ணி பிரதிபந்தம் இருக்கிறது ஓகே அந்த இடத்துலலாம் வரணும் ஓகே நீங்க இதை ஆரம்பிக்கும் எத்தனை தடங்கள் உண்டோ அத்தனை தடங்கள் வரும் கண்டிப்பா வரும் அதுவும் நீங்க தீவிரமாக தடங்கள் வந்து அதிகமாகும் ஓகே சோ நமக்கு உடம்பில் வரும் இல்லாட்டி பக்கத்தில் இருக்கவங்க வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்துட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ கோவம் இந்த பிரயாணத்தில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்களோ அவ்வளோக்கூவம் இந்த சைடில் அப்ட்ரகல்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும் ஏன் ஏன் அப்சகல்ஸ் நான் நல்ல விஷயத்துக்கு தானே போயிட்டுருக்கேன் எதுக்கு அப்ட்ரகல்ஸ் போனோம் போத்திஸ் போகிறதுக்கு ஒன்று அப்டிரகல்ஸ்லாம் வராது ஆட்டோ நேராக வந்து இப்படி கொடு கொண்டு போய் விட்டுருவான் அப்புறம் எடுத்துதான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு போய் விட்ருவான் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சௌரியமாக கொண்டு போய் விடுவான் ஓகே நீ எ கைலாயிரம் அடியுத்தோம் அதனால போக போக வரும் அப்படிதான் நடத்தும் அந்த தான்ற அளவுக்கு கெபாசிட்டி வளர்த்துக்கணும் நம்முடைய முயற்சியில அது மாத்திரம் இதுக்கு இன்னொரு ஆளுடைய உதவி வேணும் ஈஸ்வர ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு வேணும் அனுகிரகம் ஒண்ணு சொல்ல வேண்டாம் வரும் என்ன பண்ண திருப்பி வைக்கணும் இப்படி இப்படி ஆடிச்சுன்னா இங்க டிவில வராது அப்ப நான் வந்து அந்த அனுகிரகத்துக்கு ஏத்த இது பண்ணிக்கணும் அப்படி பண்ணிட்டா நமக்கு கிடைக்கும் அதனால இந்த சாந்தி பாடம் வந்து சாந்தி சாந்தின்றது என்ன விக்ன சாந்தி அர்த்தம் இல்லைன்னா சோ நம்முடைய எல்லா விதமான பிரதிபந்தமும் இது போறதுக்காக சாந்தி சாந்தினா அதை நீக்கிறது ஓகே மாணவனுடைய பிரார்த்தனை ரெண்டு விஷயத்துக்கு ஒண்ணு வந்து விகிண நிவர்த்தியார்த்தம் ஒண்ணு விகிண நிவர்த்தியார்த்தம் செகண்ட் வேதாந்த ஸ்டடிங் பிரயத்தனம் வேதாந்த ஸ்டடிங் பிரயர்த்தனம் அத்தியனம் பிரயர்த்தனம் இதுக்கெல்லாம் வரணும் இங்க ரொம்ப அழகாக கொண்டு போறது இந்த சாந்தி பண் ரொம்ப அழகா இருக்கிறது அது என்னன்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து உடம்பு ரொம்ப அவசியம் சரீரம் ரொம்ப அவசியம் நோயற்ற வாழ்வுதனை நான் வாழ வேண்டும் நல் மதி வேண்டும் அசை வரும் மனம் வேண்டும் அப்படின்னா பாரதி நோயற்ற வாழ்வுதனை நான் வாழ வேண்டும் அசை வரும் மனம் வேண்டும் நல்ல மதி வேண்டும் மதி என்னது மதி மதி மதி அது இல்லை அது போதும் இது மதி மதிவானன் மதியழகன் மதி இருந்ததா அழகன் பியூட்டிபுல் வேற அது மதியழகன் அறிவு வேணும்ன வேண்டும் அப்புறம் என்ன வேண்டும் நோயற்ற வாழ்வதனை சுப்ரீம் ஓகே நீ பிரேயர் பண்ணணும் அவங்க ஆத்ம வித்தியில பிரம்மவித்தில மாணவன் வந்து இந்த பிரம்மவித்துக்கு வந்த பிறகு முன்னையை விட உடம்பு முக்கியம் இந்தியத்துக்கு சரீரம் அதனால உடம்பார் அழியில் உயிர் அழிவாரே திடம் படமை ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படி திருமூலர் சொல்றார் அவர் பெரிய ஞானி ஓகே முன்ன உடம்பை இழுக்க என்று நினைத்தேன்யம் இருக்கிறது நான் தெரிஞ்சு அதனால இந்த ஆத்ம சைத்தன்யத்தை நான் உணர்ற வரைக்கும் இந்த உதவியா இருக்கணும் உதவியா இருக்கணும் இவர வெஹிக்கிள் எவ்வளவு தூரத்துக்கு வெஹிக்கிள் தான் இருக்கணும் சேர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் அதே பிடிச்சு ஆனால் நீ வந்து நல்ல பயங்கரமான கடல்ல பிரயாணம் பண்ற போட்டு போட்டு மேன நீ வந்து கரை இறங்கணும்னு பண்ணும் நமஸ்காரம் பண்ணும் இது வரைக்கும் நம்மளை கரை ஏற்றி விட்டுருக்கானே அந்த போட்டும் அந்த போட்டு மேனும் நமஸ்கார பண்ணும் அவ்வளவுதான் திருப்பி அதுல போகக்கூடாது ஓகே ஒன்ஸ் கரை ஏறிக்கிட்டா திருப்பி போகிடக்கூடாது ஓகே அப்ப இந்த ஆத்மீக பயணத்துல நம்ம போக்குறோமே அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப எத்தனோ ரொம்ப ரொம்ப ரொம்ப போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கோங்க ரொம்ப நுரப்புங்க போட்டுட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப எழுதிட்டு கடினம் அ மெத்த கடினம் மெத்த கடினம் அப்படி ஒருத்தர் பாடினார் இன்னொருத்தர் பாடின மிக சுலபம் ஒரே விஷயம் சுலபம் ஒரே விஷயம் கடினம் மந்த அதிகாரிக்கு கடினம் உத்தம அதிகாரிக்கு சுலபம் ரைட் இந்த மாணவன் வந்து சேலஞ்ச் பண்றான் இதுல வரக்கூடிய மாணவன் சொல்றபடி மாணவர்கள் கத்துமத்தை அடைந்தவர்கள் அப்படி பண்றான் சொல்றது இந்த உபநிஷத்து ஓகே அப்ப என்ன சொல்றாரு கட்டோபனிஷத்தில் கவையோ வதந்தி கவையோ வதந்தி கூறுகிறார்கள் இந்த வேதாந்த வந்து டபுள் வெஜ்ஜெட் வெப்பன் கத்தி முனையில் நடக்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இது வந்து நீ வந்து சரியா புரிஞ்சுக்கல பரவாயில்ல நம்பர் ஒன் இது செகண்ட் வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுன்னா புரிஞ்சிடும் அப்ப வந்து அது மாத்திர இந்த ஆத்மா இந்த பலகீனன் வந்து ஒரு நாளும் அடைய முடியாது ஓகே யம் ஆத்மா பலகீனே அப்படி சொல்றது பலவீனர்கள் ஆத்மாவை அடைய முடியாது அப்போ சரீர பலம் வேணும் புத்தி பலம் வேணும் மனோ பலம் வேணும் ஆஞ்ச நேரம் புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அப்படிலாம் சொல்றான் அதனால நம்முடைய பண்றது ஏன் வர்ஷிப் பண்ணும் நீ இந்த சப்ஜெக்ட் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா வர்ஷிப் பண்ண வேண்டியிருக்கு முன்னே விட அதனால வர்ஷிப் அங்க யாராவது பக்கத்தில் பாருங்க நானே எல்லாத்தையும் சொல்லி கூடாது இந்த பயணம் வந்து கத்தி முனையில் நடக்கிறதுக்கு அப்படி சொல்றது அயம் ஆத்மா பலகீனேனா பலவினர்கள் ஆத்மாவை அடைய முடியாது அப்படி சொல்றது ஓகே அது இந்த இதுல இந்த சாத்திய அடைக்கிறதுக்கு சாதன அணி சொல்லிட்டோம் உபனிஷத்து லட்சியத்தை அடையிறதுக்கு இந்த சாதனம் வந்து இந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும் என்ன பண்ணுவான் உனக்கு சுகர் அப்படின்னா உனக்கு எதுவும் கிடையாது சாப்பிடாத கம்ப்ளைன்ட் சால் போட்டு அல்சர் கம்ப்ளைண்ட் புளி போட்டுப்பண்டி ஓட்டாத ஒண்ணும் பண்ண முடியாது பாடி முக்கியம் இல்லைன்னா நீ சேர்த்து வச்ச பணத்தை கூட அனுபவிக்க முடியாது சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி இல்ல யோகி ஆனாலும் பாபி ஆனாலும் கூட இந்த சரீரம் முக்கியம் ஓகே இப்ப வந்து நீங்க வந்து கேனோ உபநிஷத்து ஆவி ரூபத்துல வந்து கேட்க முடியும் இல்லையா உடம்பு வேணும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் உட்காரத்துக்கு சக்தியாவது வேணும் இல்லையா இல்ல என்ன என்ன ஆகும் எங்கெல்லாம் வழி இருக்கிறதோ அதெல்லாம் மெடிடேஷன் ஆகும் அப்ப இந்த உடம்பு ரொம்ப ரொம்ப முன்னையை நமக்கு முக்கியமானது அதனால இதுக்கு ரொம்ப அவசியம் அந்த உபநிஷத்து என்ன பண்றது இதுக்கு உபநிஷத்து இந்த சரீரத்துக்கு எனக்கு நல்ல பலத்தை கொடு அப்படின்னு கேட்க அதுதான் இந்த உபனிஷனுடைய ஆப்பியாயந்து மமாங்கானி வாக் பிராண சக்ஷு ஸ்ரோத்திரம் அதோ பலம் இந்திரியானி ச சர்வானி மமன எழுது என்னுடைய அங்காணி உடல் உறுப்புகள் எல்லாம் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கணுமா ஆப்யாயந்து ஆற்றல் பெறட்டும் சர்வ வல்லமை புரஞ்சியதாக இருக்கட்டும் இருக்கணும் சக்தியோடு இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் பலமா இருக்கணும் அப்படின்னு ஓகே என்ன சொல்றது வாக்கு பிராண சக்ஷுரோத்திரம் சர்வானி இந்திரியானி ஆப்யாயந்த் ஓகே அப்படி சொல்ற மம அங்காணி ஆப்யந்த் என்னுடைய அங்கங்கள்லாம் உடல் உறுப்புகள்லாம் வலிமையா இருக்கட்டும் உடல் வந்து நடக்கிறதுக்கும் நிக்கிறதுக்கும் உக்காரதுக்கும் சக்தி கொடு பகவானே அப்படி கேட்கணும் சக்தி கேட்ட கொடுப்பாரு நீ எதை கேட்டாலும் கொடுப்பாரு ஓகே அரைமுறையே கேட்கக்கூடாது நீ கொடுப்பையோ கொடுக்க மாட்டேயோ இருந்தாலும் கேட்டு வைக்கிறேன் அப்படின்னா கொடுக்க மாட்டார் நல்லா கேட்கணும் அதோ இந்த பாடியோட சரீரம் மாத்திரம் இல்லை அதோ மேலும் அத்தகா வாக் பிராண சக்ஷு சோத்ரம் சர்வானி இந்திரியானி ஆப்பியாயந்து அப்பியாயந்த ஆற்றல் பெறட்டும் பலம் பெறட்டும் ஆரோக்கியம் அடையட்டும் அப்படி பிரேயர் பண்றது பிரார்த்தனை நம்முடைய உடம்பு முதல்ல என்ன வேணும் வாக்கு இந்திரியம் வாக்கு இந்திரியம் இருக்கணும் ஏன் வாக்கு இந்திரியன் வேணும் கம்யூனிகேட் பண்றது இல்லையா அந்த வாக்குகளை தான் உனக்கும் லௌகிக வாழ்க்கை கூட வாக்குல தான் இருக்கிறது அவனுக்கு நாக்குல சனிடா சனி போன எல்லாத்தையும் பேசியே கருத்து போடுவான் சொல்ற இருக்கிறதோ அவ்வளவு ஆளாவீங்க பேசி இருக்கிறதையும் இதுவா பண்ணி அப்படி சொல்லவே இல்லை சொல்லும் போது தப்பு தப்பா சொல்றோம் அப்போ கிறிஸ்தான் ஆஞ்சநேயர் மாதிரி சொன்னோம் வாக்கு சக்தி சொல்ல வந்தது கிறிஸ்தும சொல்லுவான் அப்படி நமக்கு வாக்கு கம்யூனிகேட் பண்ணிருக்கணும் வாக்கு இந்திரியம் வந்திருக்கணும் அது குரு கிட்ட எப்படி எந்த கேள்வி கேட்கணும் நமக்கு தெரியணும் குரு கம்யூனிகேட் பண்றாரு எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது எதை ஃபஸ்ட் கேட்கணும் எதை செகண்ட் கேட்கணும் இதுல கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓகே இந்த அற்புதமான வார்த்தை பண்றது ஆழம் இருக்க வெரி இம்பார்ட்டன் அப்போ இந்த வாக்கு முக்கியம் அதனால வாக்கு தேவி சரஸ்வதி அவகிட்ட நம்ம பிரேயர் பண்ணிக்கணும் என்னோட வாக்குல நான் வர்றதெல்லாம் நல்ல வார்த்தை வரணும் ராமணேஸ்வரன் அங்க போய் தேவர்கள்லாம் வேண்டிட்ட உடனே தேவர்கள் வேண்டின உடனே என்ன பண்ணினாங்க இப்படி தேவர்கள் கஷ்டப்படுவாங்க அதனால கும்பகாரணன் வரும்போது நான் தூங்கி போயிரு சரஸ்வதி உள்ள போய் நாக்க மறக்கிட்டா பாரதம் தப்பா கேட்டு போட்டா அப்போ இந்த வாக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் வாக்கு சுத்தி வேணும் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நம்ம சரியா படிக்கிறதுக்கு சக்தி வேணும் அதனால வாக்கு வேணும் ஓகே வாக்கு தேவிக்கிட்ட அதுக்கப்புறம் என்ன பிராண பிராண சக்தி எனர்ஜி ஓகே பஞ்ச பிராண ஓகே இந்த பிராணம் இருக்க பாடியில ஜாஸ்தி ஆனாலும் பிராப்ளம் குறவானாலும் குறவான டிசீஸ் அதிகமான டிசீஸ் அது புத்தி வேற பாதலி மனசு பட படப்பட இந்த பிராணனுடைய இதுதான் எல்லா பிராணனுடைய சூட்சமம் அப்ப பஞ்ச பிராணம் இருக்கிறத பசி தாகம் தூக்கம் சில பேருக்கு பிராண சக்தி ஜாஸ்தி இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கணும் இங்க வேற கிளாஸ் நடு நடுவில் வேற வேற வேற ஏதோ போடுறோம் வேற விஷயம் ஆனா சில பேருக்கு வயத்துல ஸ்தூலத்துல போட்டு போட்டு பழக்கம் இருக்கும் போகும்போது வரும்போது ஏதாவது வந்து இது பண்ணிட்டே இருப்போமா அதனால அதெல்லாம் சரி பண்ண அப்புறம் என்ன சக்ஷு சிரோத்திரம் கண்ணு காது நமக்கு வந்து சரியான இருக்கணும் இந்த கண்ணு காது எது இண்டிகேஷன் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சோ எது கர்மேந்திரியம் எது ஞானேந்திரியம் குறைஞ்ச பட்சம் இது குவாலிபிகேஷன் அங்க வரும்போதே எது ஞானேந்திர எது கர்மேந்திரியம் ஓகே உள்ளவா கெட் அவுட் அப்படியே அப்படியே போங்க அந்த காலத்து பரீட்சை இந்த காலத்துக்கு இந்த காலத்து சும்மா வந்து சும்மா வாய ஏதோ பண்ணீங்களா அப்படின்னு டைலூட் பண்ண சக்சு ஸ்ரோத்திரம் கர்மேந்திரிய ஞானேந்திரியம் பிளஸ் அங்கானி கர்மேந்திரிய ஞானேந்திரியம் உடம்பு முழுக்க எல்லா விதமான உறுப்புகளும் பலம் பெறட்டும் சக்தி பெறட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அயம் ஆத்மனே பலகீனே என்னுடைய உடம்பு சரீரத்திலேயோ மனசுலயோ வாக்குலையோ பலகீனம் அடையக்கூடாது ஏ பகவான் நீ வந்து எனக்கு கொடுக்கணும் ஓகே இது ரெண்டு விதமா பிரார்த்தனை பண்ணலாம் நிஷ்காமிய பிரார்த்தனை உங்களுடைய வேண்டியதெல்லாம் அடையலாம் ஓகே நல்ல பலம் அடையலாம் நிறைய பொருளா சம்பாதிக்கலாம் இன்னொரு பத்து பிளாட் வாங்கி போடலாம் நிர்வகிக்கிறதுக்கும் சகாம பண்றதுக்கும் இது வேண்டும் நாம வந்து நிஷ்காம் பிரார்த்தனை நம்ம இதெல்லாம் அல்பமான விஷயத்துக்கு மோக் தகுதி அடையிறதுக்காக பிரார்த்தனை மோக்ஷத்துக்கு இந்த உடம்பு மனசெல்லாம் நமக்கு கருவியாக சாதனையாக இருப்பதற்காக பிரார்த்தனை வந்து என்ன சொல்றோம் பிரார்த்தனை என்னுடைய ஆன்மீக பயணத்திற்கு தகுதி வரத்துக்கு பிரார்த்தனை வேணும் காரிய கரண சங்காத்தோகியதா பிராப்தி பிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் பாடி ஸ்ட்ரென்த் வேணும் இது வந்து vehicles பாடி வெக்கிள் அதுக்காக ஹெல்ப் வேணும் அதுக்காக வேணும் நெக்ஸ்ட் என்ன பிரார்த்தனா செகண்ட் வந்து யோகியதா என்ன இருக்கிறது மூணு விஷயம் இருக்கு ஹெல்த் பத்தி கேட்கிறோம் பத்தி கேட்கிறோம் யோகியத்தை பத்தி கேட்கிறோம் மூணு கம்பைன் பியூட்டிபுல் ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்காது இதுல வந்து மூணு இருக்கிறது கம்பைன் என்ன சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் நமக்கு பக்தி இருக்கணும் அந்த பக்தி நீடிக்கணும் இந்த விசுவாசம் இருக்கணும் தகுதி இருக்கணும் சதுஷ்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருப்போம் சாதன சதுஷ்ட சாதன சதுஷ்டாம் இப்ப மனபடமா இருக்கும் அதெல்லாம் நற்குணங்கள் எனக்கு வரணும் ஓகே இந்த so, என்ன சர்வம் பிரம்ம செகண்ட் ஸ்டெப் செகண்ட் சர்வம் பிரம்ம அதாவது நாங்க என்ன பண்ணிருக்கோம் சர்வம் பிரம்ம எல்லாமே பிரம்மன் தான் அப்படி கேட்டிருக்கோம் இந்த படைப்பெல்லாம் இருக்க இந்த படைச்சதுலாம் யாரு சுவாமி படைச்சாரு பிரம்மன் படைச்சது இல்லையா மாவு இல்லாம பணியாரம் கிடையாது கண்டிப்பா நூலு இல்லாம துணி கிடையாது துணி இல்லாம டிரெஸ் கிடையாது அதனால சோ இந்த ஹோல் ஜகத் இருக்க அது பிரம்மன் இல்லாம இருக்கிறது அப்போ பிரம்மன் இஸ் பிரம்மன் அப்ப இந்த பிரம்மத்துக்கு காரணம் என்ன பரபிரம் இந்த ஜகத்துக்கு காரணம் பரபிரம்மம் இந்த பிரம்மத்தினால தான் இந்த ஜகத் வந்திருக்கிறது ஓகே அப்போ இந்த வேதாந்த திருஷ்டியில நமக்கு வந்து இந்த உலகம்ன்றது நமக்கு பிரம்மன் நீ கண்ண தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மன் பார்க்கறதெல்லாம் பிரம்மன் ஓகே அது எப்படி இருக்கிறது அப்படின்னா எப்படிப்பட்ட பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன் கயத்தில் பாம்பா பார்க்கிற கயத்தில் என்ன பார்க்கிற பாம்பு பாக்குற அது போல இந்த பிரம்மத்தில் ஜகத்தை பார்க்கிற ஓகே பாம்பு இங்கெல்லாம் சொன்ன கொஞ்சம் இருக்கும் ஓகே நீங்க வயக்காடு போகும்போது பயந்துடுவோம் ஒரு கயிற தூக்கி போட்டு பாம்பு பயந்து போடும் எதுக்கு பயப்படுற உண்மையிலே அந்த பாம்பு கிடையாது உண்மையான பாம்பு இருந்தா கூட பயப்படக்கூடாது கரெக்டா உண்மையான பாம்பு இருந்தா கூட பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் நமக்கு உண்மையான பாம்பே வேண்டாம் ஒரு கயரை தூக்கி பாம்பு அப்படின்னா நடிக்கும் அடிக்கிறது அப்படி சொன்ன நேரத்தில் மாத்திர அது முடிச்ச கூட அடிக்கும் பொய்யான பாம்பு பாம்பு எப்படி பயத்தை உண்டாக்கணும் ஒரு சொல்லு எவ்வளவு பயம் உண்டாக்க முடியும் நெஜ பாம்பு தூக்கி உனக்கு நெஜ பாம்பு தூக்கி இப்படி போட்டீன் வச்சுக்கோ அதுல ஓரளவுக்கு ரீசன் இருக்கு நீ பயக்கிறது பொய்யான பாம்பு வந்து உன்னை பயத்தை உண்டாக்குறது படப்பட நடிக்கிறது எப்படி புரியல புரியும் பொய்யான இந்த உலகம் வந்திருக்கிறது நீ பார்த்து எலிமெண்ட்ஸ் நிலம் நேர்த்தி காற்று எல்லாம் சொல்றேன் நெய்தல் நிலம்லாம் பார்த்து இந்த நெய்தலாவது மருதாவது பழைய நெய்தலம் கிடையாது பாளையம் கிடாது மருதம் கிடையாது பொய் பொய்யா எனக்கு உண்மை மாதிரி தெரியுது அந்த உண்மையான பாம்பு மாதிரி தான் அப்ப இதை டீல் பண்றது என்ன இதை டீல் பண்றதுதான் உபனிஷத்தம் ஓகே ஓகே அந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுனால இந்த எதன் மூலியமா தெரிஞ்சுக்கணும் உபனிஷத்து மூலியமா தான் முடியும் உபநிஷத்துன்றது பிரமாணம் உன்னுடைய கண் காது மூக்கெல்லாம் பிரமாணம் என்ன சொல்றேன் பிரமாணத்து மூலியம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க கண்ணு காது மூக்கெல்லாம் பிரத்ய பிரமாணம் கேட்டு தெரிஞ்சிக்கிறது அனுமான பிரமாணம் அந்த பிரமாணத்தினால இது ஒர்க் அவுட் ஆகாது வேதம் என்ற உபனிஷத்து பிரமாணத்து மூலியமா இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா சப்த பிரமாணம் வேத பிரமாணம் தான் துக்கு அப்போ உபனிஷத்து உபனிஷத்தை ஏக்க கம்யம் ஔபனிஷத்தம் ஓகே மா அகம் பிரம்ம நிராகுரியாம் இந்த மாதிரி பிரம்மத்தை உபனிஷத்து மூலியமா தெரிஞ்சக்கூடிய அந்த பிரம்மத்தை நான் நிராகரிச்சிடக்கூடாது என்ன அது நிராகரிச்சிடக்கூடாது பியூட்டிஃபுல் பிராயர் ஓகே இந்த பிரம்மத்தை டீச் பண்ற இந்த வேதாந்தம் என்ன நிராகரிச்சிருக்கூடாது சாஸ்திர அணுகிரகம் வேணும் அப்படின்ற பிராயம் சாஸ்திர அனுகிரகம் நான் சாஸ்திரத்தை விட்டுடக்கூடாது என்ன சாஸ்திரம் விட்டுடக்கூடாது அற்புதமான புயர் நீங்க இதை புரிஞ்சாதான் ஏன்னா ஜீவத்துவம் போறதுக்கு பிரம்மத்துவம் வரணும் அந்த பிரம்மத்துவத்தை சொல்றது உபனிஷத்து அந்த உபநிஷத்தை நான் விட்டுடக்கூடாது பகவானே பிரயரிங்க ஸ்டூடெண்ட் ஆழமா பதிஞ்சு வச்சு பிரயர் பண்ண மாறியாம் பிரம்மனுடைய இருப்பை நான் மறுக்காமல் இருப்பேனாக உபனிஷத்து நமக்கு டவுட் வரலாம் இந்த டவுட் வந்தா நீ வந்து தெரிஞ்சுக்கலாம் வேற எங்கயும் நீ கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது அவங்க சொல்றதை அப்படியே ஒத்துக்கணும் ஓகே நம்ம கேட்டுக்கலாம் இது வந்து பிரம்மன் ஓகே நமக்கு எப்படி தெரியுது அந்த பிரம்மன் பிரம்மன் தான் அதை நான் தெரிஞ்சுக்கணும் ஓகே அப்போ நான் வந்து இத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கும் சில வேதாந்த நமக்கு அகம் பிரம்ம நிராகுரியாம் நான் பிரம்மனுடைய இருப்பை எக்ஸிஸ்டன்ஸை சத்தாவை நிராகரிக்காம இருக்கணும் பதில் சொல்ல முடியாத கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரா எங்க படைச்சார் எங்க இருந்தார் எங்கிருந்து படைத்தார் இந்த மாதிரி கேள்விகள் வந்து இந்த உபனிஷத்தான் கொடுக்கிறது அந்த உபனிஷத்தை நான் வந்து நிராகரிக்காம இருக்கணும் அப்படி எல்லாம் நான் பண்ணி பக்தி உள்ளவனாக ஆகணும் அப்படி சொல்லி அந்த நிர்குண பிரமத்தை அந்த நிர்குண பிரமத்தை வந்து கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது தொட்டு உணர முடியாது நாக்களை ரசிக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த உபனிஷத்தை வந்து எப்படி பண்ண முடியும் உபனிஷத்தினால தான் முடியும் அப்ப இந்த உபனிஷத்து எனக்கு எவ்வளவு எவ்வளவு பண்றதோ அவ்வளவு தூரத்துக்கு பண்ண முடியும் சரியா அப்ப இது இது தவிர வேற வழி கிடையாது இங்க என்ன சொல்றாரு ஒரு ஒரு பக்தனுடைய பிரார்த்தனை இருக்கணும் தவத்துவம் அப்படி கண்ணுக்கு தெரியாத அந்த பிரம்மம் ஈஸ்வரன் எனக்கு இருக்கிறார் அவர் நான் எப்படி பிரேயர் பண்ணணும் அப்படின்னா தவ தத்துவம் கீர்த்திரு சோசி மகேஸ்வரா கீர்த்திருஷி மகேஸ்வரா ஏ பகவானே நீ வந்து நிர்குணம் அதெல்லாம் சொல்றது உபநிஷத்து அது நீ ஆணா நீ பெண்ணா நாங்க இப்ப வரும்போது ஆம்பளை சாமி பொம்பளை சாமி ஆணா நீ பெண்ணா எனக்கு தெரியாது இல்ல ரெண்டும் கலந்துதான் இருக்கியா வெளியில இருக்கியா இதெல்லாம் தெரியாது நீ எல்லா இடத்துல இருக்கிற மத்திய தெரியல இருக்க ஒண்ணு மாத்திரம் நிச்சயம் நான் உன்னை நம்புறேன் நீ எப்படிப்பட்ட தன்மை உடையவனாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை தவ தத்துவம் ஜானாமி உன்னுடைய தத்துவம் இருக்க அது எனக்கு தெரியாதுப்பா கீத்திரு ரோஷி மகேஸ்வரா நான் நீ இருக்கிறத நான் நம்புறேன் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது ஆனா நீ இருக்கிறத மாதிரி நான் நம்புகிறேன் கீத்து சோஷி மகேஸ்வரா அதனால என்ன யாத்திரு சோஷி மகே மகாதேவா தாத்துரு சாய நமோ நமகா நீ எப்படிப்பட்ட தன்மை உள்ளவனாக இருக்கிறியோடு பாருங்க நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறையோ அப்படிப்பட்டவனாகிய உண்மை பியூட்டிபுல் யாத்ரு மகாதேவ தாத்து நமோ நமக அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்கரிக்கிறேன் நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாது நீ எப்படிப்பட்டவனு தெரியாதோ அப்படிப்பட்டவனுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் பியூட்டிபுல் சரண்டர் ஓகே அகம் பிரம்ம மா நிராகுரியாம் அப்படின்னு அர்த்தம் இந்த பிரம்ம உபனிஷத்து பிரம்ம்தான் நமஸ்காரம் நீயே எனக்கு பிளீஸ் விலக்கி காட்டிடு வேற வழியே கிடையாது அவன் தால் வணங்கினார் உன்னை வணங்கணும்னா உன்னுடைய இருக்கணும் ஓகே அந்த மாயா மாயா போகணும் மாயாவை பிடிச்சா மாயா விலகினா தான் மாயாவை பிடிக்க முடியும் மாயாவை உதவி செஞ்சாதான் மாயா விலகும் கரெக்டா பிரம்ம நிராகரோத் மாமா மாமி சொல்லக்கூடாதீங்க மாமான் ரெண்டு மா ஒரு மா வேற இன்னொரு மா வேற ஓகே பிரம்ம மா மா நிராகரோத் பிரம்மமா அப்படின்னா ஒரு மா வந்து நிராகரோத் அது இல்லைன்னு பண்ணக்கூடாது மா எனக்கு எனக்கு இல்லைன்னு ஆயிடக்கூடாது ஒரு ஒரு மா ஒரு அர்த்தம் இன்னொரு மா இன்னொரு அர்த்தம் ஓகே அதனால அவருடைய அருள் ஈஸ்வரனுடைய அருள் எனக்கு இருக்கணும் மாமா நிராகூரிய நீ உன்னுடைய நீ விட்டுடக்கூடாதுப்பா அதனால சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலை அவன் தால் வணங்கி ஞாயிற்று கடையாய் கடந்த என்று சொல்ற நாயினும் கீழாக இருந்த அடியனுக்கு தாயாய் ஆன சிறந்த தத்துவனே தாயானவனே நான் வந்து ரொம்ப கேவலமா போயிருக்கேன் நாயை விட கீழாக இருக்கேன் அப்படி நான் மாணிக்க சொல்றாரு நீ படுவ ஓபனா இது அவர் அவர் போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்ப கூட இப்ப படுறோம் நாயினும் கீழாக இருக்கிறேன்னு படுறாரு டிக்ளர் பண்ணி முடியுமா நம்மளை பத்தி உண்மையை சொன்னாலே நமக்கு வருமே அப்படி சொல்ற அதனால சொல்றாங்கன்னா இதெல்லாம் பகவான் மேல உள்ள சிரத்தை வச்சு புலம்பி அழுது எது இருக்கிறதோ அதை காட்டு பிரேயர் இம்பார்ட்டன்ட் அதனால சிரத்தையோட இருக்கணும்ப்பா அப்படி சொல்றது அது முக்கியத்துவம் முக்கியத்துவம் அனீரா காரணம் அனீரா காரணம் அஸ்து என்னால் இந்த பிரம்மன் மறுக்கப்படாமல் இருக்கணும் ஓகே முதல் பிரேயர் வந்து பிரம்மன் என்னை விட்டுக்கூடாது உபனிஷத்தை என்னை விட்டுக்கூடாது உபனிஷத்தை நான் விட்டுக்கூடாது சாஸ்திரத்தை நான் விட்டுடக்கூடாது நான் சாஸ்திரத்தை விட்டுக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இந்த பிரம்மனை அது என்னை விட்டுடக்கூடாது படிச்சோம் மாமா நிராகரியம் இப்ப என்ன பண்றோம் என்னாலும் அந்த பிரம்மன் மறுக்காமல் இருக்கட்டும் திடீர்னு ஏதாவது கிருதனமா கேள்வி கேட்கப்படாது பிரம்மன் இல்லை கேட்கப்படாது தெளிவு இருக்கட்டும் உபநிஷத்து நடத்தம் நான் மறுக்காமல் இருக்கணும் இதை விட்டுடக்கூடாது இந்த கிளாஸுக்கு வரத்துக்கு வேண்டிய பக்குவத்தை நேரத்தை கொடுத்து என் புத்திலே இருக்கணும் அதற்கான சூழ்நிலையும் இருக்கணும் வந்து என் புத்திலே தகரா இருக்கும் என்னத்த சொல்லு மிஞ்ச ஆத்மா தத்துவம் பிரம்ம சொல்ல நீ தான் அந்த பிரம்மன் இதுதான் கேட்டாச்சே எத்தனை நேரம் அதுதான் சொல்லப்படுது பத்து உபநிஷத்து படிச்சாலும் இதுதான் நீ தான் அந்த தத்துவ மசின்னு சொல்லப்படுற ஒரு உபநிஷத்தில் கேட்டாச்சே நெக்ஸ்ட் ஊபின் சிரத முடிஞ்சுத்த தத்துவ மசின்னு எழுதியல நீ தத்துவ மசி ஆகிறது கஷ்டம் எதுக்கு இதுலாம் போய் உள்ள போய் பதினோம் ஏன்னா அங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறது இது உள்ள போகணும் அதனால அநிராகரண நான் மறுக்காமல் இருப்பேனாக திரும்ப திரும்ப நான் போவேனாக இது இது அவனுடைய அருள்னால தான் முடியும் இல்லைன்னா முடியாது திருப்பி பிரேயர் பண்ணணும் என்ன பிரேயர் பண்ணோம் இவர் சொல்லிட்டு இருக்காரு உபனிஷத்து பேர்ல அது நிஜமா பொய்யா டவுட் வரலாம் இவர் ஆளு சேர்க்கறதுக்காக இருக்கா அது கூட நீ தான் சொல்லி கொடுத்துரு கரெக்ட் பண்ண இப்படி பிரேயர் பண்ணும் நான் முதல்ல நம்பல இவங்களே இன்டர்பிரேட் பண்றாங்க இல்ல நிஜமாவே இதுல இருக்கா அப்படின்னு சொல்ல பிகினிங்ல மதுசூதன சரஸ்வதி வித்யாரண்யர் முதல்ல இருக்கிறது பெரிய பெரிய ஆள் இருக்கான் ஓகே ஒத்துக்கலாம் செகண்ட் வந்து இவங்க சொல்றது ஒரே மாதிரி நம்ம அனுபவம் கூட ஓரளவுக்கு வருது அதுக்கப்புறம் என்ன படிச்சோம் சிரத்த சிரத்த பிரம்மன் என்ன விடாம இருக்கணும் நான் பிரம்மனை விடாம இருக்கணும் சாஸ்திரம் என்ன விடாம இருக்கணும் நான் சாஸ்திரத்தை விடாம இருக்கணும் இது சிரத்தையை பத்தி படிச்சாச்சு மூணாவது கேள்வி என்ன கேட்கிறான் இந்த மாணவன் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் இவ்வளவு பெரிய ஞானத்தை அடையணும்னா இவர்த பிரம்மன் இப்ப ஐடி படிச்சவனுக்கும் ஐஐடி இருக்கிறவங்களுக்கும் வேற காலேஜில் போய் யூனிவர்சிட்டி படிச்சவனுக்கும் என்ன டிஃபரெண்ட் அந்த கவர் இருக்கும் ஒரு கவர் கொடுப்பாலே இருக்கா இல்லையா போயிட்டு வந்துட்டான் கவர் வெயிட்டா கொடுப்பான் வயசு ஆனவங்களா வந்தாங்க பூர்த்தியில இருக்கிறது எல்லாம் ஸ்டூடெண்ட் அவங்களாம் ஓகே ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய போஸ்ட் பெரிய பெரிய வீடு பங்களா சகல வசதிகள் இருக்கிறது அடிச்ச லக் பத்தியோ பெரிய கார்டு பெரிய வீடு லக்காது உழைச்சிருக்கான் படிச்சிருக்கான் அதனால அவள் வந்திருக்கிறது அப்போ இது நம்ம வந்திருக்கமே இதுக்கு அந்த ஐடி நுழையிறதுக்கு என்ன வேணும் யோகித வேணும் தகுதி வேணும் அதுக்குள்ளது சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படிப்பட்டவனா இருக்கணும் தகுதி என்ன இருக்கிறதோ அந்த தகுதியை நீ கொடு நான் என்ன செய்வேன் என்னால முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அது இன்னும் இந்த ஜென்மத்தில் வரா மாதிரி தெரியல அதனால பிளீஸ் கொடுத்துரு ஏன் கொடுத்துரு உனக்கு வர்றதே ரொம்ப கம்மியான ஆள் ஞாபகம் வச்சுக்கோ அதுல இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றது ரொம்ப ரேர் அதனால மரியாதை கொடுத்துரு இவ யாவும் கொடுக்க உனக்கு எதுவும் தடையும்தோ அப்படின்னு நான் பார்த்தேன் நான் என்ன கேட்டுட்டேன் நீ இன்னும் கொடுக்க மாட்டேன்றி இதெல்லாம் கொடுக்குறதுக்கு என்ன அப்புறம் நீ என்ன சுவாமி சண்டை போடுறாங்க மாத்திரம் போராது அதனால நிறத்தே மை இப்படி நான் நிறத்தே நிறத்தை வரல ஏதோ வந்தோம் அங்க டைம் போச்சு பாஸ் ஒரு மூணு நாள் போயிட்டு வந்தா ஏதோ ஒரு கொஞ்சம் சார்ஜ் ஆகும் நல்லதுதான் அப்படி இங்க வரல எல்லாத்தையும் விட்டுட்டு இது வந்து எப்படி வந்து ஒரு சீரியஸா ஒரு பையன் வந்து பிரிப்பரேஷன் பண்ணோம் அதுக்கு டியூஷன்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவானோ டே நைட்டு அந்த மாதிரி நான் அட்டம் பண்றதுக்கு வந்து ஈடுபாடு ஈடுபாடு என்ன தெரியுமோ சுவாமி உங்க இதுல வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு முதல்ல ஈடுபாடுதான் என்ன சொல்லு பாடுபடணும் பாடுபடாம ஈடுபாடு சொல்லக்கூடாது பாடுபடணும் காலையிலிருந்து கஷ்டப்பட்டிருக்கா இது வந்து சயின்ஸ் கிடையாது எவனோ கண்டுபிடிச்சா இது நீ ராமகிருஷ்ணன் ஆகணும் நீ விவேகானந்தன் ஆகணும் நீ சின்ம ஆகணும் நீ சங்கரன் ஆகணும் அதே அதே டே நைட் பண்ணணும் அப்படி பண்ணாதான் அந்த பூர்ணத்துவம் கிடைக்கும் அப்ப முழு ஈடுபாடு நாட் அரகுரை ஈடுபாடு முழு ஈடுபாடோட இந்த பிரம்ம வித்யாவுக்காக இதுக்காக தான் அப்படின்னு இருக்கணும் அப்படி உள்ளவன் எதற்கு எதற்கு இது இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றதுக்கு தது ஆத்மணி அந்த ஆத்மாவை அறியறதுக்காக ஓகே என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆத்மணி தது ஆத்மணி அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க வேத மந்திரம் வந்து பிரம்மன் என்று கூறிச்சு அதை அடையிற ஆண் யாரு ஆத்மானு கூற வேத அங்க பிரம்மன் சொல்லி இங்க ஆத்மா சொல்லி அந்த ஆத்மா தான் பிரம்மன் என்று ஐக்கியப்படுது சாந்தி பாடத்திலே ஐக்கியம் வந்துருத்தோம் ஓகே பிரம்மாத்மா ஐக்கியம் இதுல ஒளிஞ்சு இருக்கிறது ஓகே பிரம்மம் பெரியது ஆத்மா எங்கும் உள்ளது ரெண்டு ஒண்ணு எங்கும் உள்ளதுதான் பெரியதா இருக்க முடியும் எது ஒண்ணு பெருசோ அதுதான் எங்க இருக்க முடியும் இல்லையா அதனால பிரம்ம பிரம்மதி இது பிரம்மா பிரகத் பிரகத் இது பிரம்மா ஆப்னோத்தி இது ஆத்மா ஓகே ஆப்னோத்தி இது ரெண்டு இன்பினிட் ஓகே பர்வை ரெண்டும் இன்பினிட் என்று ஓகே இங்க தது ஆத்மணி ஆத்மா அங்க பிரம்மத்தை பத்தி பேசிய ஆத்மா நிராகூரியாமலாம் பேசுச்சு இல்லையா இங்க என்ன பேசுறது ஆத்மணி தது ஆத்மணி அந்த ஆத்மாவை ஓகே நிறத்தே கேஷுவலா இல்ல அப்படி முழு மூச்சோட பண்றதுக்காக அப்படி சொல்றது ஓகே தி உபனிஷத்து தர்மாயே தர்மனா எல்லா விதமான தகுதிகளும் என்ன விதமான தகுதி நித்யா நித்ய வஸ்து விவேகா இங்க அக அமுத்துரைய பலபோக விராக சமாதி சக்க சம்பத்தி முமுக்ஷுத்வம் சேதி எங்க கேட்டிருக்கு தத்துவ போதத்துல அந்த சாதன சதுஷ்ட விவேக எல்லாம் கடைச்சி விராக சம்பத்தெல்லாம் கிடைச்சி எல்லா விதமான முமூக்ஷத்தும் கொடுத்து தே மை சந்தி தே இறைவா உபனிஷத்தில் உபனிஷத்தில் இருக்க தகுதி எனக்கு குடு தேந்து அந்த தகுதியை குடு பிளீஸ் எந்த இது பெஸ்ட் பிரேயர் என்ன உபனிஷத்துல என்ன தகுதி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தகுதி எனக்கு கொடுத்துரு இது மேல என்ன பிரயாரம் வேணும் கேட்டு எதுக்கு ஆதி பௌதிக சாந்தி ஆதி தெய்வீக நானும் போக வேண்டாம் முடிவு பண்ணால் முடிவு போக முடியாது செகண்ட் பர்சன் நானும் போகணும்னு பிரயத்தனம் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டை பாத்தீங்க இல்ல கெஸ்ட் வந்துருவான் தேர்ட் பர்சன் மோர்வி நம்ம மாம்பழத்தில் முழங்கால் அளவு தண்ணி ஓடிச்சு அப்ப வந்து நடக்க அதனால பிரேயர் பண்ணி நாம்டர் லஞ்ச் என்ன பண்ண போறோம் இந்த கேன உபனிஷத்துக்குள்ள உபனிஷத்துக்குள்ளர போக போறோம் இவ்வளவு பிரேயர் பண்ணி நம்ம போக போறோம் இப்ப இன்டர்வல் முடிஞ்சது ஆஃப்டர் த இன்டர்வல் கிளைமாக்ஸ் பூர்ணமத பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷாரு நமஹோ